ீதிமூர் சுஷிகேந்திரம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் இத்தீந்திரம் மேஷி கிமா வித்தியை ேவா பித்தமே ேவச்சமே ேவியமே மேவ மம ஓம் நமோவிதாம்பிராயிபோ மஹோ நமோ குருப்பனப்போமியூ மமாநீ सर्वं வாக்ோமலம்ஷம் மாஹம்மரா மாகோத் அனராக்கணம तदात्मनि संतु, संतु, ओम மே அமேயுமா உபநிஷத் முதல் கண்டத்தில் தேனோபனிஷத் முதல் கண்டத்தில் ஒன்பது மந்திரங்களை பார்த்துருக்கோம் முதல் மந்திரம் சிஷ்யனுடைய கேள்வி பாக்கி ஒன்பது மந்திரங்களும் குருவினுடைய உத்தரம் பதில் அது கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காதுன்னு சொல்லி இதை தெரிந்து கொண்டு மோக்ம் அடைவது என்பது பற்றி சொல்லி அது இந்திரிய அகோச்சரம்னு சொல்லி ஆத்மாவை முதல்ல சொல்லினார் ஆத்மாவனுடைய சுரூபத்தை சொல்லி ஆத்ம ஜானத்தினால் மோட்சங்கிறதையும் சொல்லி ஆத்மா இந்திரியங்களுக்கு அகோச்சரங்கிறதையும் சொல்லி ஆனால் அதே சமயம் ஆகம சாஸ்திர ஆகமங்களால் வேதங்களா வேத உபனிஷத்துக்களால் தெரிஞ்சிக்க முடியும் சம்பிரதாய குருசிஷ்ய சம்பிரதாய கிரமத்தில் அதை தெரிஞ்சிக்க முடியுங்கிறதையும் சொல்லி அன்ன தேவதீதா இத்தி சுஷ்ருமை இந்த வார்த்தைகள் எல்லாம் பிறகு அதை கொஞ்சம் விளக்கி சொல்லினார் எத் வாச்சா அனப்யுதித்தம் எத் வாச்சா அனபியுதித்தம் இருந்து அப்புறம் என் மனசான மனுத்தே எச்்ரோத்ரேன எச் சக்ஷூபுஷி எத்ராணேன இதெல்லாம் சொல்லி அதன் மூலம் அதை விளங்க வச்சிருக்கார் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சம்பிரதாய கிரமத்தை சொல்லி விளங்க வச்சிருக்கார் ஆக அவர் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டார் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்டார் குருநாதர் எதனால் இவை அனைத்தும் இயங்குகிறதோ இவைகள் எதனை அறிய முடியாதோ காரணம் காரியத்தை அறியறது காரியம் ஒரு நாளும் காரணத்தை அறிய முடியாது அது மாதிரி இந்திரியாதிகளெல்லாம் ஆத்மாவை தெரிஞ்சிக்க முடியாது ஆத்மாதான் இந்திரியாதிகளையெல்லாம் அனுகிரகம் பண்ணி விவகாரம் பண்ணுறது இந்த கிரமத்தில் ஆத்மாவானது விளங்க வைக்கப்பட்டு விட்டது இது புரிஞ்சுதான் இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வரக்கூடிய கண்டம் மந்திரங்களை எல்லாம் உபதேசிக்கிறது படிக்கப் போகிற விஷயம் இந்த படிக்கப் போகிற மந்திரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னால் பார்த்ததுக்கு முதல்ல சிஷ்ய பிரஸ்னாக சிஷ்ய பிரஷ்னகா குரோஹோ உத்தரம் அப்புறம் வந்து பிரம்மணா இந்திரிய மனகா ஆகமயனவ சக்திய பிரத்யாயனம் பிரம்மா உபாஸ்யரூபம் பிரம்மண பாரமார்த்திகம் பிரம்மண ந பாரமார்த்திகம் ஸ்வரூபம் உபாஸ்யரூபம் பிரம்மண ந பாரமார்த்திகரூபம் பிரம்மமானது உபாசிக்கப்படுற பாரமார்த்திகரூபம் இல்லை அப்படிங்கிறது சொன்னார் உபாசிக்கப்படுற அந்த பிரம்மன் பாரமார்த்திக்க பிரம்மன் இல்லை அது வியாபாரிக்க பிரம்மன் தாங்கிறத சொன்னார் அப்புறம் பார்த்தோம் அடுத்த மந்திரத்துலன்னா அதுதான் இதுதான் அஞ்சு மந்திரங்கள்லையும் வந்தது கடைசியில் இந்த மந்திரத்துலனா ஒரு ஒரு சொல்லி அது ரெண்டு ரெண்டாவது லைன் ததேவ அது மகாவாக்கியமாக அமைஞ்சது அதுவே பிரம்மன் அந்த பிரம்மனே நீனு சொல்லி அது மகாவாக்கியமாக அமைஞ்சு விட்டும் இப்போ வரக்கூடிய இந்த கண்டமானது அவனுடைய ஞானத்தை குரு சோதிக்க போகிற சிஷ்யனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தது சரியாக புரிஞ்சிருக்கா ஏன்னா வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்றை வார்த்தைகளால் விளக்கி புரிய வைக்கிறார் குரு வார்த்தைகளால் விளக்கி தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை வார்த்தைகளால் தான் விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு வார்த்தைகளால் விளக்கி தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிறதையே வார்த்தைகளால் விளக்கினாதான் புரியும் அதை விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கார் எங்கேயாவது கம்யூனிகேஷன் கேப் நம்ம சொல்லி கொடுத்த உபதேசத்தில் ஏதாவது சரி இல்லையா எங்கேயாவது அந்த இடவெளி நம்ம சொல்லி கொடுத்த பாடத்தில் ஏதாவது விஷயம் புரியாமல் போயிருக்கலாமோ அப்படின்னு பரீட்சை பண்ணுறதுக்காக சொல்லி கொடுக்குறார் அதாவது மூணு விஷயம் இருக்குது சாஸ்திரம் படிக்கிறத சாஸ்திரம் சொல்லித்தர்றவர் சாஸ்திரம் அப்புறம் சிஷ்யன் இந்த மூணும் சரியாக இருக்கணும் இதாக ஒன்று ஏதாவது வேறு எதாவது சாஸ்திரத்தை வச்சுருந்து மோட்சத்துக்கு பேச முடியாது சாஸ்திர பிரத்யம் ஆச்சாரிய பிரத்யம் சிஷ்ய பிரத்யம் ஆக பாடம் சொல்லித்தர் குரு எந்த பாடத்தை சொல்லித்தரணும் அதை எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிறது குருவும் சரியாக இருக்கணும் சிஷ்யனும் அதை சரியாக புரிஞ்சுக்கணும் இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல தோஷம் வந்தாலும் காரியம் நடக்காது ஆகையினால் இவர் அவனுக்கு சரியாக புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத பரீட்சை பண்ணி பார்க்கிறார் குருநாதர் மந்திரம் வரப்போகிறது பிரம்ம ஜானசியாப்பின் விஷயா பிரம்மம் அறிவுக்கும் விஷயமாகாது பிரம்மம் அறிவுக்கும் விஷயமாகாது அபிஷயத்வேன ஞாயத்தே பிரம்மனு வேறொரு இடத்துல சொல்லப்பட்டு பிரம்மத்தை வந்து ஆப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கிறது இல்லை பிரம்மனை வந்து சப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கிறோம் அப்பவும் கூட அது விஷயீகரிக்கப்படுறதில்லை அவிஷயமாகத்தான் இருக்கு அபிஷயம்னு சொல்கிற போதே விளங்கும் படிச்சுட்டே இருந்தால் தான் புரியும் மந்திரம் படிக்கலாம் எதி மன்னியசே சுவேதே தீ தமேவா பி நூனம் வேத்த பிரம்மணோ ரூபம் எதஸ்யத்வம் मन्ये தூ यदि मन्यसे மன்னே दभ्रमेवापिनूनं। மீனம் ம்ேச்சோம் यदस्यत्वं। எதஸ்ய தேவேஸ்வசனு மீமாம் தேயே விதித்தம் சிஷ்யன் கிட்ட கேட்கறது அதாவது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது கேட்கப்படுறது பிரம்மன்கிறது வந்து ஒரு விஷயம் கிடையாது நான் இப்போது நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன் இங்கே போய் புஸ்தத்துக்குள்ளே இருக்கு இதில் பிரம்மன் இஸ் நாட் எ கான்செப்ட் பிரம்மன் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மன் இஸ் நாட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படி எழுதி வச்சிருக்கேன் பிரம்மன் என்பது ஒரு கான்செப்டு கிடையாது அது ஒரு கருத்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது அது ஒரு ஆப்ஜெக்டும் கிடையாது பிரம்மங்கிறது அனுபவமாகவும் கிடையாது அது ஒன்றும் அனுபவம் கிடையாது பிரம்மானுபவம் அப்படி ஒரு வார்த்தை இருக்கேன் பிரம்மானுபவம்னு ஒரு அனுபவம் கிடையாது ஆத்மானுபவமே பிரம்மானுபவந்தான் அதில் எங்கேயுமே உபனிஷத்தில் எல்லாம் அனுபவம்னே சொல்லவே இல்லை ஆத்மாவோடய லக்ஷணங்களை சொல்லி ஆத்மா புரிய வைக்கிறதே தவிர அனுபவமாக இருக்கிற விஷயத்தை பற்றின ஞானத்தை கொடுக்குறதே தவிர ஏதோ ஒரு புது மிஸ்டீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உபநிஷத் பேசுகிறதே கிடையாது எங்கேயா இது வந்து அனுபவ விஷயம் இது இது இப்போ புரியாது அப்படி ஒரு மந்திரம் சொல்லுங்கள் பாப்போம் ஏதாவது ஒரு மந்திரம் உபனிஷத்தில் உனக்கு இப்போ இது விளங்காது இன்னும் கொஞ்சம் நா கழிச்சு தான் இது விளங்கும் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்ல சொல்லுங்கள் கிடையவே கிடையாது ஆகையினால் பிரம்மங்கிறது அவன் எப்படி புரிஞ்சிட்டுருக்கான்னு நான் பாட்டு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருக்கோம் அவனை இருக்கான் எவ்வளோ தூரத்துக்கு இவனுக்கு புரிஞ்சிருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுவான் குருவுக்கு அவன் சொல்கிற பதிலை வச்சு தான் அவனுக்கு சரியாக நம்ம சொன்ன மெசேஜ் ரீச் ஆயிருக்குன்னு அவர் புரிஞ்சிக்க முடியும் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும் நமக்கு இப்போ எல்லா எல்லாத்துலேயுமே மிஸ்டீரியஸாக இருக்கிறதுனால அது குரு எழுதுடும் அதில் அவர் வந்து அவராகவே கண்டுபிடிச்சிருவார் பெரிய ஜானி இல்லையா அவர் சரியான ஆளாக இருந்தால் எனக்கு என்ன தெரியுங்கிறது அவருக்கு தெரியும்னா அதெல்லாம் அனாவசியமான வேலை அப்படிலாம் உபனிஷத்தில் எங்கேயும் சொல்ல கிடையாது இது குரு கண்டுபிடிப்பார் என்ன எனக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர்கிட்ட அப்படிலாம் இல்லை நம்ம ஹிருதம் அவருடைய ஹிரதயத்தில் இருக்கிறதே அவருக்கே நிறைய விஷயம் தெரியாதப்பா அப்படி இருக்கிறவோ உன்னுடைய ஹதயத்தில் இருக்கிற விஷயமெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் கிடையாது கேட்டுத்தான் தெரிஞ்சுப்பா தேவையும் இல்லை அவருக்கு இந்த வேலையெல்லாம் இல்லை இல்லை யோகியோட வேலையெல்லாம் பண்ணுறது இல்லை யோகிக்கு தான் அந்த வேலையெல்லாம் இன்னொருத்தருடைய அந்தக்கரணத்தில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் அது அனாவசியமான வேலை அது தானாக எதாவது சித்தி சித்தி வந்தாலும் பரவாயில்லை ஆனால் உபநிஷத்து அந்த மாதிரிலாம் பேசுகிறது இல்லை ப்ராக்டிக்கலாக பேசுகிறது நடந்துட்டுருக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறதே தவிர இருக்கிற விஷயத்தில் விசாரம் பண்ணி உண்மையை சத்தியத்தை சொல்கிறது அவ்வளோதான் அது எக்ஸ்ட்ரா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன எக்ஸ்டி அது ஒரு வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் நிறைய இருக்குது பரவசம் இதெல்லாம் நிறைய இருக்குது ஹீ இஸ் இன் எக்ஸ்டி மூடு அப்படிலாம் சொல்கிறோம் நாம் ஆனால் வந்து எக்ஸ்டின்னா என்ன புரிஞ்சுதுன்னா வேணால் ஒரு வேளை மனசு அப்படி இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்காக வந்து எக்ஸ்டிங்கிறதெல்லாம் வந்து இந்த இடத்துல அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டு அவ்வளோதான் இருக்கிறத உள்ளதை உள்ளவாறு தெரிந்து கொள்ளுதல் அவ்வளோதான் எக்ஸ்டசி கம்ஸ் அண்ட் எக்ஸ்டி கோஸ் அது வரும் பரவசம் வரும் பரவஷம் போகும் ஆனால் வந்து ஆத்மா அல்லது பிரம்மன் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை பிரம்ம ஜானம் ஒரு தடம் வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த ஞானமும் போகிறது இல்லை ஞானம் வந்தது போயிடுதுன்னு சொல்ல முடியாது ஞானம் வருகிறது ஞானம் இருந்துகிட்டே இருக்கு இப்போ எத்தனையோ படிச்சுருக்கோம் ஏபிசிடியெலாம் மறந்தால் போயிடுது எத்தனையோ விஷயம் ஞாபகத்தில் இருக்குது அது நாம் வந்து படிச்சுருக்கோம் இப்போ வேதாந்தத்தை போய் சிரமப்பட்டு இப்படி உபனிஷத்து காலம் ரெய்யும் சாயங்காலம் வந்து சிரமப்பட்டு முமுக்ஷுத்துவத்தோடு ஒரு தீவிர ஜிக்யாசத்துவத்தோடு படித்தா அது எப்படி மறக்க முடியும் இருக்கட்டும் எதி மன்ன சிஷ்யங்கிட்ட கிரர் எதி சுவேத இது மன்னியசே தப்ரமேவாபி நூனம் பிரம்மணா ரூபம் தம் வேத்த எத எதஸ்யத்துவம் எதஸிய தேவேஷு அதனு மீமாசியமேவே ரெண்டு சொல்கிறாரு எதி சுவேத இ மன்னசே ஒருவேளை நீ நான் நன்றாக அறிகிறேன் என்று நீ நினைப்பாயே ஆனால் இதை சின்ன நான் நன்றாக சுவேத இ மன்னசே எப்படி தேம் எம் எ பாஷ்யத்தையே படிச்சு விட்றேன் படித்ததும் சௌரியமாக புரிஞ்சுக்க முடியும் நிறைய இருக்கு கேள்வி ஏம் ஹேஜோபாதேஜ விபரீத விபரீதம் ஆத்மா ப்ரம்ம இது பிரத்தியாய சிஷிய அஹமேர்த்தி சுஷு வேத அஹம் இணீயாத் இத்திய ஆஹ ஆச்சாரியுறம் எதி இன்ட்ரொடக்ஷன் சொல் ஆச்சாரியவச்சன அபிப்பிரா இவ்வாறு ஹேய உபாதேய விபரீத்தம் நீ கொள்ளத்தக்கவனுமல்ல தள்ளத்தக்கவனும் அல்ல உண்யை நீ கொள்ளவும் முடியாது உண்ய தள்ளவும் முடியாது ஹேய உபாதேய விபரீதத்வம் ஆத்மா உன் அப்படிப்பட்ட நீ ஆத்மா பிரம்ம இத்தி பிரத்யாயித்திஷ்யா அப்படின்னு சொல்லப்பட்ட உபதேசிக்கப்பட்டது சிஷியா அகமேவ பிரம்ம இது சுஷ்டு வேத மா கிரி நானே பிரம்மன் அவன் ஏதோ ஜீவனை நினச்சுமிட்டான்னு வச்சுக்கோங்க ரொம்ப போய் பிரம்மன்னு சொல்லலை ஜீவ அதிஷ்டானச்சைதான் பிரம்மன்னு சொல்கிறோம் ஒருவேளை தன்னை தனியாக நடிச்சுனுட்டான்னா வேத இது மாதிரி ஆசங்க ஆஹ ஆச்சாரியுத்திவிச்சால்தம் சிஷியனுடைய புத்தியை ஆசச்சு பார்க்கறதுக்காக சொல்கிற கேள்வி கேட்கிறார் நானும் இஷ்டவ சுவேத அஹம் இது நிஷித்தா பிரிப்தி சத்தியம் இஷ்டா நிஷிதா பிரதிபத்தி நான் புரிஞ்சுட்டேன்னு சொல்ல வேண்டிதானே அதில் வாஸ்தவம் தானே நான் தெரிஞ்சுனுட்டேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்த நல்லா தெரிஞ்சுன்னுட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிதானே என்ன இல்லைல்ல எப்படி நல்லா தெரிஞ்சுவிட்டேங்கிறது எனக்கு தெரியணும் என்னப்பா நான் சொன்னதெல்லாம் நான் புரிஞ்சின்றியா அப்படின்னா நான் நான் புரிஞ்சுட்டேன்னு எப்படி நான் புரிஞ்சுட்டேன் சொல் அப்படின்னு கேட்கணும் எப்படி நல்லா புரிஞ்சிட்டேன் சொல் நீ எப்படி நல்லா புரிஞ்சிட்டேங்கிறது எனக்கு புரிஞ்சாத்தான் நீ நல்லா புரிஞ்சிட்டேங்கிறது எனக்கு புரியும் இல்லாட்டி நீ நல்லா புரிஞ்சிட்டு இருக்கியா புரியலியான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிறார் அப்போது அப்படி தோணும் இல்லையா அப்படின்னு நஹி சுவேத அகமிதி எத் வேத்யம் வஸ்து விபரிய விஷயீபவதி தத் சுஷ்டு வேதித்தும் சக்கியம் தாஹியம் இவ தக் அக்னி ந தூ அக்னேகே ஸ்வரூபமேவ நெருப்பு எங்கேயாவது தன்னைத்தானே சுட்டுக்குமா நெருப்பு இன்னொரு வஸ்துவைத்தான் சுடுமே தவிர தன்னைத்தானே சுட்டுக்க முடியாது அது மாதிரி ஆத்மா இன்னொன்னத்தான் அறியுமே தவிர தன்னைத்தானே அறியாது தன்னைத்தானே அறியாது ஏன்னா அது ஞான ஸ்வரூப்பு அறியணும்னு சொன்னாலே திரிபூட்டி வந்துடும் ஆத்மா தான் எல்லாவற்றையும் அறியுமே தவிர நெருப்பு எல்லாவற்றையும் எரிக்கும் தன்னைத்தானே எரிச்சிக்க முடியாது அந்த உதாரணம் சொல்கிற இப்போ ஒருத்தன் வந்து ஆமாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருவேளை வந்து அவன் வந்து விஷயகரிச்சுட்டான்னா அதை விஷயகரிக்காமல் ஸ்வரூபமாக அல்லவோ புரிஞ்சுக்கணும் அவன் நல்லா புரிஞ்சுட்டுருக்கேங்கிறது சரியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாராம் குரு ஆக நனு இஷ்ட சுவேதாகம்னு அவன் நினச்சிக்கலாம் அப்படி நினச்சிக்கக்கூடாதுங்கிற சிங்களத்தில் அகமேவ பிரம்ம இது சுஷ்டுவேத அகம் மா கிரண் யாத் சொன்னார் அது அப்படின்னு அவன் கிரகிச்சிக்கக்கக்கூடாது அப்படி அதனால் சிஷியனுடைய புத்தியை கொஞ்சம் அசைச்சு பார்க்கணும்னு சொல்லி கேட்டால் அதுக்குள்ளே ஒருத்தர் கேட்குறார் அது வாஸ்தவம் தானே புரிஞ்சுட்டுதான் புரிஞ்சுட்டு சொல்லுவான் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இல்லை இல்லை விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இது மற்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிற போது அது விஷயம் அது வந்து விஷயீகரிக்கிறவன் இவன் இங்கே அப்படி இல்லை விஷையையே தன்னை விஷயீகரிக்க முடியாது அதுதான் நம்ம உதாரணம் சொல்கிறோம் இல்லையா நம்ம கண்ணையே நம்ம கண்ணால் நம்ம கண்ணையே பார்க்க முடியாது நம்ம கண்ணாடியில் பார்க்குற கண்ணு கூட பிரதிபிம்பமே இந்த கண்ணால் இந்த கண்ணை பார்க்க முடியாது அது உண்மை அந்த கண்ணால் இந்த கண்ணை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ண என்ன சொல்லுவோம் பண்ண முடியுமா தேவையா இந்த கண்ணு மற்றதை தான் பார்க்கமே தவிர இந்த கண் தன்னையே பார்க்க முடியாது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி என்னை நான் வந்து என்னை நானே அறிய முடியாது நான் எல்லாத்தையும் வேணால் அறிஞர் இருப்பேமே தவிர என்னை நானே அறிய முடியாது என்னை நானே அறிய வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ எங்கிட்டயே கர்த்த கர்ம விரோதம் வரும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எங்கிட்டையே போட வேண்டி ஐ ஆம் தி சப்ஜெக்ட் ஐஎம் தி ஆப்ஜெக்ட்னா என்னை நானே அறிகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐஎம் தி சப்ஜெக்ட் ஐ எம் தி ஆப்ஜெக்டுனா எப்படி ஒரே இடத்துல கர்த்தாவும் கர்மாவும் வர முடியும் சப்ஜெக்டு ஆப்ஜெக்ட் என்றைக்குமே டிஃப்ரெண்ட்டு தானே கர்த்தா வேறே கர்மா வேறேன்னு பேர் ச ஆப்ஜெக்ட்டு பேர் சம்ஸ்கிருத்தில் கர்மா சப்ஜெக்ட்டு பேர் ஆப்ஜெக்ட் சம்ஸ்கிருத்தில் கர்த்தா ராமாக ராம ராமாயணம் பட்டதி வச்சுப்போம் ராமன் ராமாயணத்தை படிக்கிறான் ஒன்றா சரி ஏதோ ராமன் ராமகா ராமாயணம் பட்டத்தி முக்குந்தகா ராமாயணம் பட்டதி முகுந்தகாங்கிறது சப்ஜெக்ட் ராமாயணம்ங்கிறது ஆப்ஜெக்ட் பட்டத்திங்கிறது வெர்பு இல்லையா இங்கே வந்து என்னை நானே அறிகிறேன் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ மை ஓன் ஐ ஓன் எப்படி இருக்கும் அது என்னவோ பண்ணுவது அது சரி வராது ஆகையினால அது புரியுறது கண்ணு எப்படி தன்னுடைய கண்ணாலேயே பார்த்துக்க முடியாது நம்ம செல்ஃபோனில் நம்ம நம்பரே அடித்தா என்னாகும் நம்ம செல்ஃபோனை வச்சுட்டு நம்ம நம்பரையே திரும்ப திரும்ப அடிச்சுட்டே என்ன ஆகும் நக்கி ஏதோ கி கியும் அவ்வளோதான் பண்ண முடியாது அவ்வளோன்னு பேச முடியுமா இல்லை நம்ம கேமரா நிறைய உதாரணங்கள் இருக்குது நம்ம கேமரா ஆகலை இப்போ கேமரா இதை விட படம் பிடிக்கும் அப்படியே இருக்கிறது பிடிக்கும் கேமரா தன்னைத்தானே படம் பிடிச்சிக்கமோ கேமராவை இன்னொரு கேமராவை வச்சு தான் படம் பிடிக்க முடியுமே தவிர கேமரா தன்னைத்தானே படம் எடுத்துக்க முடியாது தன்னைத்தானே படம் எடுத்துண்டு இன்னொன்று நீ படம் எடுக்கிற கேமரா எப்போ வரப்போகிறதோ தெரியல என்ன வருமா தெரியல அதுக்கெல்லாம் சாய்ஸ் சான்ஸ் இருக்கா இல்லையா தெரியல அப்போது அதுக்குதான் உதாரணம் சொல்கிறார்ங்கராஜர் அப்படின்னா தெரிஞ்சுனுட்டேன்னு சொல்லிவிடலாமே அப்போது ஒரு மனிதன் இவர் சொல்கிறார் சங்கராஜர் பாருங்கள் ஆத்மா பிரம்ம இது பிரத்யாயித்தா சிஷியா அகமேவ பிரம்மை இது சுஷ்டு வேத நான் நான் தான் பிரம்மன்னு தெ சரியாக புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னான்னா ஏதோ எங்கள் அப்படி கழிச்சு கூடாதுங்கிற இது மா கிரியாத் இத்தியாசங்க அப்படி எடுத்துக்கூடாதே அவன் ஆஹ ஆச்சாரியா சிஷியபுத்தி விசாரணார்த்தம் எதி இத்தியாது அவர் ஒருத்த ஒருத்தன் கேட்குறான் பூர்வபட்சி நானும் இஷ்டாகவே சுவேதாகம் இது நான் தெரிஞ்சிட்டேங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டேதுன்னு சொல்ல முடியும் என்ன பெரிய விஷயம் இப்படிதானே அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை சத்தியம் இஷ்டா நிச்சிதா பிரதிபத்தி எதையுமே சொல்லி கொடுத்தா நான் புரிஞ்சுட்டேன்னு சொல்ல வேண்டியது கரெக்டு தான் புரிஞ்சதை சொல்ல முடியும் புரிஞ்சதை புரிஞ்சேன்னு சொல் சொல்ல முடியும் ஆனால் சுவேதாகம் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிற போது ஜாக்கிரதையாக இருக்கணும் எத்தி வேத்தியம் வச விஷயத்தி தது சுஷ்டு வேதித்தம் சக்கியம் சுவேதான்னு சொல்லக்கூடாது எதி சுவேதங்கிற வார்த்தை கூடாதுங்கிறங்கராஜர் அகம் வேத சுவேதான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அகம் வேதன்னு சொல்லணும் சுவேதான்னு சொல்லிவிட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் ஏதோ இவன் விஷீகரிக்கிற மாதிரி நினச்சுக்கிறானோன்னு சந்தேகம் வந்து அதனால் அகம் வேதவா அகம் சுவேதவா நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் வம்புங்கிறார் புரிந்து நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன்னு நான் நான் புரிந்து என்பதை நன்றாக புரிந்து வேண்டும் அதனால் நன்றாகப் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நன்றாகப் புரிந்து கொள்வதுங்கிறது கிடையாது அதனால் புரிந்து கொண்டிருக்கிறேன் அதனால் அது எதுக்குன்னா எதி வே வஷய துஷ்டு வேதித்தும் சக்கியம் தாஹியம் இவ தக் அக்னி அக்னே தக் அதனால் அக்னே தக் தாஹ்யம் தக்ம் தாஹ்யம் இவ தக்ு அக் தும் நவதி அதாவது அக்னி தன்னத்தானே எரிச்சிக்க முடியாது நூ அூபமே அக்னைஸ்வடி எரிச்சுக்க முடியும் சர்வீ வேதிமேதாந்தும் சுனிதோர்சம்ப கொட்டை எழுத்தில் போட்டுக்கு இந்த புஸ்தகத்தில் சர்வீதி எல்லாரிடத்திலும் இருக்கின்ற அந்த அறிமுவனாக அறிமுவனாகி ஆத்மா பிரம்மம் என்பது சர்வ வேதாந்தா எல்லா வேதாந்தங்களின் உறுதியான பொருள் இகச்சே இகச்ச ததேவ பிரதிபாதித்த பிரஷ்னப்பிரவச்சனோக்திய ஸ்ரோத்திரோத்திரம் இத்திய இங்கும் அதுவேதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது இந்த மந்திரத்தில் எத் வாச்ச அனபுதித்தம் இது விஷேஷத்தவதாரித்த இப்போ என்ன சொல்கிறார் ஸ்ரோத்திர ஸ்ரோத்தங்கிறது சாமானிய உபதேச எத் வாச்சா அனபியுதித்தங்கிறது விசேஷ உபதேசங்கிற சங்கராச்சாரியர் விசேஷமாக சொல்லி கொடுக்கப்பட்டது பிரம்மவித்து சம்பிரதாய நிச்சயஸ் உக்தா அன்னதேவ தத்விதித்தாதுங்கிற மந்திரத்தினால பிரம்மவித்து சம்பிரதாய நிச்சயச்ச உக்தா பிரம்மவித் சம்பிரதாயத்தையும் சம்பிரதாய நிச்சயமும் சொல்லப்பட்டது அன்னதேவ தத்விதித்தாதி உபநியஸ்தம் உபசம்ஹரிஷி ச இப்போ ஆரம்பித்ததை முடிக்கப் போகிறது அவிஜ்ஞாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் அது அறியாதவர்களுக்கு அறியப்பட்டது அறியப்பட்டவர்களுக்கு அறியப்படாதது என்று உபனிஷத் முடிக்கப் போகிறது எப்படி சொல்கிறது அறியப்படாதவர்களுக்கு அது அறியப்பட்டது அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதது நீங்கள் ஒன்று போட்டுக்கணும் அறியப்படு பொருளாக அறியப்படாதவர்களுக்கு அது அறியப்பட்டது அடிய அறியப்படும் பொருளாக அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதது அப்படி போட்டுக்கணும் வரப்போகிறது மந்திரம் இனிமே வரப்போகிறது இந்த ரெண்டு மூணில் வரப்போகுது தஸ் மாது யுக்தமே சுஷ்ய சுவேத இது புத்தி நிராகர் தலை இந்த சுவேதங்கிற வார்த்தையை நிராகரிக்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது நகி வேதித்தா வேதித்து வேதித்தும் சக்கிய அக்னிவ தும் அக்னே நச்ச அந்நியோ வேதித்தா ப்ரம்மண அஸ்தி எஸ் வேம்தி விஞ் இஞாத்தியத்தை துஷவேதம் பிரதிபத்து மிவ நான் நன்றா அறிவேன் எங்கிந்த எண்ணம் தவராஹவே போயிவிடும் துக்கமே ஆஹ ஆச்சாரிய கதித் மன்னசே சுவேதேதம் கதாச்சி யாஸ் தர்விஞ்வேயம் அப்படி க்ஷீணோஷா சுமேத கஷ்டித் பிரதிபத்தியே கஷ்டித் நிதி சாசங்கம் ஆஹ எதி இத்தியாதி அதாவது நிறைய மந்திரங்களில் வேற வேறு விதமாக சொல்லியிருக்கு அதெல்லாம் அவன் இருக்கிற மாதிரி இதுவும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாராம் ஏற்கனவே உபாசனையாக நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சிஷியன் அதெல்லாம் படிச்சிருக்கக்கூடும் அதெல்லாம் உபாசனையும் பண்ணியிருப்பான் அதில் மாதிரி இந்த உபாசனை குரூப்பில் இது எங்கேயாவது சேர்த்துருக்கூடாதான் கண்ணில் புருஷன் இருக்கான் அக்ஷ புருஷன் இருக்கான்னு உபனிஷத்து சொல்கிறது இது மாதிரி விராட்டு உபாசனைகள்லாம் நிறைய சொல்கிறது அது மாதிரி ஏதாவது தப்பாக எங்கேயாவது புரிஞ்சுக்கக்கூடாது ஏன்னா இத்தனை வருஷமாக வேறு விதமாக உபாசனை பண்ணியிருக்கான் இப்போ ஆத்மாவே பிரம்மங்கிறது உபதேசம் இது வரைக்கும் ஆத்மாவே பிரம்மனுங்கிற உபதேசம் அவன் ஆத்மாவுக்கு வெத்திர்த்தமாகத்தான் பிரம்மனை உபதேசம் பண்ணியிருக்கு ஸ்ருதி பல இடங்களில் இந்த ஸ்ருதி அப்படி சொல்லலை ஆத்மாவையே பிரம்மன்னு சொல்கிற போது அவன் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ உபதேசம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறார் அதெல்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்கிறார் அதில் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன் ஆக எதி மன்னசே சுவேத அப்படின்னா தப்ரமேவ தப்ரம்ங்கிற வார்த்தைக்கு அல்பமேவ அப்படி நூனம் வஸ்தான்னு அர்த்த நூனங்கிற வார்த்தைக்கு வஸ்தா நீ வந்து புரிஞ்சின்றது குறவுதான் ம் வே ஜானீஷே பிரம்மண ரூபம் கிம் அனைகானூப்பணி மகாந்தி அர்காணிச்ச ஏனாக தபிரமேவ இத்தியாதி நிறைய போயிண்டே இருக்கு நீ குறவா தான்ப்பா புரிஞ்சின்றிருக்கே சரியாக புரிஞ்சுக்கலை எதஸ்யத்வம் எத இந்த புஷம் இந்த அண்மையும் பார்க்கணும் ம் மற்ற மந்திரங்களில் இருக்கிறத வச்சு தான் இது கேள்வி இருக்குது இந்த ப குருவோட கேள்வி இருக்குது மற்ற விஷயத்தை புரிஞ்சுகிற மாதிரி இவன் புரிஞ்சுக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்துக்கு தான் கேட்குறார் அதாவது உன்னிடத்திலும் தேவர்களிடத்திலும் உன்னிடத்திலுங்கிறது வந்து கண்ணு லக்ஷனி புருஷான்னு ஒரு வேறு மந்திரங்கள் அதனால் மந்திரத்தை படித்தா தான் நிறைய வரும் பாஷத்தை நான் படிக்கலை ஸ்கிப் பண்ணுறேன் ரொம்ப விஷயம் போயின்ட்டுருக்கு இப்போ என்ன கேள்வின்னா உனக்கு வந்து தெரியும் ரொம்ப நன்றாக தெரியும்னு நீ நினச்சி அது வாஸ்தவத்தில் நீ அல்பமாக தான் தெரிஞ்சுட்டுருக்க பூர்ணமாக தெரிஞ்சுக்கல பிரம்மணா ரூபம் எதி பிரம்மணஹா ரூபம் சுவேத இதி தொம் வேச்சமேவ நூனம் தொம் வேச்ச நீ அல்பமாக தான் தெரிஞ்சுட்டுருக்க நீ வந்து உன்கிட்ட இருக்கிறதாகவோ பிரம்மனை உங்ககிட்ட இருக்கிறதாகவோ இல்லை தேவர்களிடத்தில் இருக்கிறதாகவோ நீ அப்படி நினச்சியானா தேவனா ஒரு தேவனா ஹிரண்ய கர்ப்பன் அப்படி நினச்சே ஆனால் அந்த அர்த்தத்தில் நாங்கள் சொல்லலை ஆகையினால் அப்படி நீ தெரிந்து கொண்டிருந்தாயே ஆனால் மீமாம்சியமேவ உன்னுடைய மீமாம்சியம்னு சொன்னால் என்ன திரும்பவும் விசாரம் பண்ணணும் நாம் மீமாசாங்கிற சப்தத்தை இங்கே பார்க்குறோம் மீமாசான்னா ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் பண்ணுற விசாரத்துக்கு பேர் மீமாசா ஸ்ரத்தா பக்தி பூர்வக வேதாந்த சாஸ்திர விசாரஹா ஏவ மீமாசா ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் பண்ணுற விசாரத்துக்கு வேதாந்த சாஸ்திர விசாரத்துக்கு பேர் தான் மீமாசான்னு பேர் பூஜித்த விசாரஹா அப்படின்னு அதுக்கு பேர் பூஜித்த விசாரஹா சும்மா பண்ணுறதில்ல விசாரம் பண்ணுன்னா அப்படியே அங்கேயும் எங்கேயோ ஒரு இடத்துல சேர போடணுன்னு உட்காந்துட்டு ஏதோ பேசுகிற மாதிரி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படி கிடையாது எல்லாம் உட்காந்து மரியாதையாக குரு நமஸ்காரம் பண்ணி சம்பிரதாயமாக நமஸ்காரங்கள்லாம் பண்ணி இந்த சாஸ்திரம் நன்றாக புரியணும் நன்றாக சாஸ்திர விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் சக வீரியம் கரவா வகை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இல்லையா அதுதான் வந்து மீமாசம் ஆ மீமாசியமேவ மீமாசியமேவ அப்படிங்கிற நீ விசாரம் பண்ணித்தான் நீ திரும்பவும் நாங்கள் உபதேசம் பண்ணுறது நீ எங்கேயா தப்பாக புரிஞ்சுட்டு கண்ணுக்குள்ளே இருக்கான் ஹயத்தில் இருக்கான் புருவ மத்தியில் இருக்கான் தலைக்கு மேலே இருக்கான் அப்படின்னு எங்கேயாவது நினச்சிக்கிட்டேண்ணா இங்கே தான் இருக்கு ஆத் பிரம்மனே நீனு சொன்ன உடனே ஏதாவது கண்ணுலேயோ புருவ மத்தியிலையோ ஹிரதயத்திலேயோ அங்குஷ்டமாத்ரஹான்னு இன்னொரு இடத்துல சொல்லி வச்சுருக்கு அப்புறம் அக்ஷினி புருஷகான்னு சொல்லி வச்சிருக்கு மனோபிரம்மயுத்ய உபாசித்தான்னு சொல்லியிருக்கு இப்படிலாம் நிறைய வாக்கியங்கள் அங்கங்கே இருக்குது அதனால் சிஷ்யன் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சம் அதனால் அவங்ககிட்ட இப்படி சொல்கிறார் நம்ம ஒன்றுமே தெரியாமல் மொட்டையாக தானே படிக்கிறோம் நம்ம ஏற்கனவே பல உபனிஷத்தை படித்து ஏதாவது உபாசனை பண்ணியிருந்தால் தானே உபாசனைக்கு நிறைய உபனிஷத்தில் வந்து உபநிஷத்துங்கிற பத்தத்துக்கு உபாசனைனே அர்த்தம் இருக்குது எத்தனையோ உபாசனைகளெல்லாம் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து தைத்திரிய உபநிஷத்தை பார்த்தோம்னா சா இந்த முதல் பிரசனை முழுக்க உபாசனா ரூபமாக தான் இருக்குது அதுக்கு எப்படி உபனிஷத்துன்னு பேர் வைக்கலான்னு விசாரமே பண்ணியிருக்காங்க ஆக உபனிஷத்துங்கிற பதத்துக்கு உபாசனைங்கிற அர்த்தமும் இருக்குது அதில் ஜாக்கிரதையாக தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு உள்ளுக்குள்ளே தான் நிறைய நுணுக்கம் இருக்குது அதனால் எவன் சொல்கிறாள் தே மீமாம்சியமேவ தேன்னுடைய அந்த ஜானமானது விசாரிக்கத்தான் பெட வேண்டும் சிஷ்யம் சொல்லிட்டான் இப்போ சுவேதன்கிற வார்த்தை இருக்குல்ல அவர் பயன்படுத்தி இவன் சொன்னால் விதிதம் மண்யே அறிந்து கொண்டதாகத்தான் கருதுகிறேன் அப்படின்ட்டான் இது கடைசி அவனோட வார்த்தை விதித்தம் மண்யே விதித்தம் மண்யே நான் தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மந்திரம் அதெல்லாம் பாருங்கள் இந்த இந்த மந்திரத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதாவது அது தெரிஞ்சதை காட்டிலும் வேறானது தெரியாததைக் காட்டிலும் வேறானதுன்னு சொன்னார் அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் விசேஷமாக சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறார் நல்லா தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் விசாரம் பண்ணித்தான் ஆகணும் நீ திரும்பவும் உங்கள்கிட்ட இருக்கிறதாகவும் தேவர்கள்கிட்ட இருக்கிறதாகவும் நினச்சே இது தேவன் மனுஷன்கிற விஷயமே இல்லை நேர சைதன்யத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி நினச்சி ஆனால் விச்சாரம் பண்ணணும்னா அப்போ சிஷ்யன் சொல்லிட்டான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியறது தெரிஞ்சுக்கிட்டே தான் நினைக்கிறேன் அப்படிதான் தெரிஞ்சுன்னுட்டே தான் நினைக்கிறேன்னு தெரிஞ்சு நட்டேன்னு நினைக்கிறேன்னா இப்படி தெரிஞ்சு நிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி எப்படின்னு அவருக்கு பூர்வம் நெறியிறது யாருக்கு குருவுக்கு உடனே சிஷ்யன் பதில் சொல்கிறான் அவன் சொல்கிற பதில் என்ன குருவுக்கு சிஷ்யன் இலச்சவன் இல்லை சாதாரண ஆள் இல்லை இவன் என்ன குரு இப்படி கேட்டார்னா அவருக்கு எப்படி பதில் சொல்லணும்னு அவனுக்கு மெத்தேடு தெரிஞ்சு வச்சுருக்கான் அதனால் இந்த மாதிரி சிஷ்யம் கிடைச்சா குரு பரம சந்தோஷப்படுவார் அதனால் வந்து எந்த சிஷியனையும் குரு வந்து வாஸ்தவமான குரு வந்து சிஷ்யன் வந்து இப்படிலாம் தெளிவாக பேசுகிறானேன்னு வருத்தமாக விடுவார் நல்லா தெளிவாக பதில் சொன்னால் சந்தோஷப்படத்தான் செய்வார் அதனால் சிஷ்யம் இச்சேத் பராபவம்னு சொல்லியிருக்கு அதாவது தன்னை வெல்லும் சிஷ்யனை பிரார்த்திக்க வேண்டும் தன்னை விட நல்லா சொல்லக்கூடிய சிஷ்யன் இப்போ பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணணுமா குரு சிஷியம் இச்சேத் பராபவம் இச்சேத் விரும்ப வேண்டும்ன்னு சொல்லிருக்கு விரும்புன்னா எல்லாம் அர்த்தம் இருக்கு இதில் பிரார்த்திக்கிறோம் பகவான் நல்ல பரமானந்த சிஷியன் நமக்கு வேணும் அதனால் நல்லா நம்மளை காட்டில் நல்லா புரிஞ்சுன்னு நல்லா சொல்லக்கூடிய சிஷ்யன் வரணும் அப்படின்னு சொல்லி குருநாதர் பிரார்த்தனை பண்ணணும் பதில் சொல்கிறான் வரும் யமதர்மராஜா சொல்கிறார் நஜிகேசுக்கிட்ட உன்ன மாதிரி நாங்கள் கூட இருந்ததில்லை நீ அற்புதமான சிஷ்யன்கிறார் நஜிகேசை பார்த்து அவன் சொல்கிறான் இந்த மாதிரிலாம் புகழ்ந்து உபதேசத்தை நிறுத்திடாக்கி ஒழுங்காக டீச் பண்ணுவோங்கிறான் அந்த இந்த மாதிரிலாம் புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் புகழ் உங்களுடைய புகழ்ச்சிக்கு மிக்க நன்றி பாடம் தொடரட்டமிட்டான் ரொம்ப அழகு அது சொல்கிற முறையே பார்த்தா அற்புதமாக இருக்குங்க அது மாதிரிதான் இங்கேயும் மந்திரத்தை படிப்போம் நாகம் மண்மே சுவேதை தி நேதை தி வேத यो न तद्वेद तद्वेद नो, वे नो न वेदेति वेदच नहम् अन्ये सुवेदेति नो न वेदेति वेदच यो न तद्वेद तद्वेद नो न वेदेति वेदच இது வந்து உபநிஷத்திலேயே அத்தியுதமான வாக்கியமாக சொல்லப்படுற ஒரு மந்திரம் அது குருவுக்கு சொல்கிறான் பதில் பாருங்க அகம் சுவேத இத்தி ந மன்னே நான் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று அறியவில்லை நான் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று அறியவில்லை சுவேதி ந வேதான் அடுத்த நம்ம போட்டுக்கணும் நான் ஆத் என்னை பிரம்மனாக உணர்கிறேன் அறியப்படு பொருளாக என்னை நான் அறியவில்லை அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு பொருள் அகம் சுவேத இதி ந மன்னியே என்னை நன்கு அறிவதாக நான் நினைக்கவில்லை அப்படின்னா என் அர்த்தம் அறியப்படு பொருளாக என்னை நான் அறியவில்லை ந ந அப்படின்னா நீ தெரிஞ்சிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டுவிடாங்க அப்படி இல்லை நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் என்று நான் சொல்ல விரும்பவில்லை நான் சொல்லவில்லை நன்றாக தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நான் சொல்லவில்லை அதுக்கு நம்ம பிராக்கெட்டில் என்ன அர்த்தம் போட்டுக்கிறோம் நான் அறியப்படு பொருளாக பிரம்மத்தை அறிந்து கொள்ளவில்லை அறியப்படு பொருளாக பிரம்மத்தை நான் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் அறிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து விடாதீர்கள் அறியப்படும் பொருளாக நான் பிரம்மத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் பிரம்மத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து விடாதீர்கள் ரெண்டாவது வே ந வேத இத்தி ந ந வேதயித்தி நோ ந இருக்கு இல்லையா ந வேதயித்தி ந இதுக்கு முதல் மந்திரம் தான் அண்மையை பண்ணுறது என்னவோ கஷ்டமாக இருந்தது ஒரு மாதிரி ஒப்பேத்தி இந்த இந்த மந்திரத்தை அது அண்மயம் போட்டிருக்கதில்ல அது மாதிரி அது அண்மயம் பண்ணணும்னு சொன்னால் அது பெரிய வேலையாக இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக வரல பரவாயில்ல ஒன்றும் மோசம் போகலை அது தப்பாக அர்த்தம் சொல்லலை அது அதனால் இது பாருங்கள் இந்த அண்மயம் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க ஆனால் இது விஷயம் தெரியலனால் இது கஷ்டம்தான் அகம் சுவேதயித்தி ந மன்னியே ந வேத மன்னியே மன்னியை போட்டுக்கணும் அறிந்து விட்டேன் என்று சொல்லவில்லை அறியவில்லை என்றும் சொல்லவில்லை எப்படி அறிந்துவிட்டேன் என்றும் நான் சொல்லவில்லை அறியவில்லை என்றும் நான் சொல்ல விரும்பவில்லை அறிகிறேன் வேதாச்ச அறிகிறேன் அப்போ வந்து எப்படின்னா குருவை குருவை யோசிக்கும்படி பண்ணுறான் குருவை யோசிக்கும்படி பண்ணுறான் எப்படி என் பதில் உங்கள் உங்கள் கேள்வி எப்படி என் பதில் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுதான் பதில் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு வேதச்சா தத் வேத யஹா நகா தத் வேத எவன் நமக்குள் நமக்குள் நம்ம சிஷ்யர்களுக்குள்ள நகா எவன் நமக்குள் அதை அறிந்திருக்கிறான் தத்வேத நோனவேதேதி தத்வேத எப்படி அண்மையம் பண்ணுறது என்ன பண்ணியிருக்குதுல்ல எப்படி போட்டிருக்கு என்ன இந்த முதல் வாக்கியம் முதல் லைன் கரெக்டாக வந்துடுத்து இந்த தத்வேத தத்வேத எப்படி போட்டிருக்கு எவன் நமக்குள் அறியவில்லை என்றும்கான் இருக்கு யான வேத அப்போ கீழே இருக்கிறத போடலாம் நகா யஹா ந வேத நகாங்கிறது முதல்ல நகா நம்முள் யஹா யவன் ந வேத நான் பிரம்மனை அறியவில்லை இனஸ் தத்வேத தத்வேத நோ நேதேதி வேத ச அந்த வாக்கியத்தை படிச்சுடுவோம் தெரிஞ்சிடுவோம் நக யஹா ந வேத இ வேற இருக்கு தத்து வேத தத்து வேத நம்முள் எவன் அதனை நவ நவேதங்கிறது போட்டுக்கணும் முன்னாடி கொண்டு வரணும் நஹாங்கிறது முதல்ல போட்டு யஹா ந வேத வேத ந வேத வேத சஹா வேத ச வேத அவ்வளோதான் ஒரே இதாக இருக்குது சா போட்டு ந வேத போட்டு திரும்ப சொல்லி விட்டுறேன் பாரு ஒப்பேற்ற மாட்டேன் முடிச்சுட நம்முள் எவன் அறியவில்லை அறியவில்லை என்பதை அறிகிறானோ அவன் அறிந்தவன் அறியவில்லை அறியவில்லை என்று எவன் அறிகிறானோ அறியப்படு பொருளாக அறியவில்லை என்பதை அறிகிறானோ அவனே அறிந்தவன் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுங்க நமக்குள்ளே இருக்கிற யாருமே அறியப்படும் பொருளாக அறியவில்லை என்று அறிகின்றவனே அதனை அறிந்தவன் அறியப்படு பொருளாக அறியவில்லை சுருப்பிடா போட்டுடா அதுதான் நம்ம நம்ம குரூப்பில் நம்ம இத்தனை பேர் இருக்கோம் இத்தனை பேருக்குள்ள அது அறியப்படு பொருளாக அறியப்படாதது நம்முடைய சொரூபந்தான் எவன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அதை தெரிந்தவன் என்று சொல்லப்படு என்று சொல்லடும் நாகம் மன்னே சுவேதேதி நோன வேதேதி யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச இங்கிலீஷில் சொல்லோம்னா ஐ டோன்ட் நோ பிரம்மன் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ பிரம்மன் எனக்கு வந்து பிரம்மனை நான் தெரிஞ்சிக்கல நான் பிரம்மத்தை தெரிஞ்சிக்க விரும்பலை ஏன்னா நான் தான் பிரம்மன் ஆகினால் நான் வந்து பிரம்மத்தை அறியப்படும் தெரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் திரும்பவும் பாட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எனக்கு பாடம் வேண்டியது இல்லை என்ன புரிஞ்சு போச்சு ஆகையினால எனக்கு பாடமும் வேண்டாம் ஏன்னா புரிஞ்சு போனதுனால வேண்டாங்கிறேன் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எந்தது டைம் வேஸ்ட்டு அதனால் எனக்கும் புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு உடனே குருக்கு ஒரே சந்தோஷம் அஹ யோன்தத்வேத தத்வேத நோன வேதேதி வேத சஹா தத் அந்த சக்காரத்தை இன்னொரு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு வேத வேத இத்தி வேத இப்படிலாம் போட வேண்டியிருக்கு நகா யஹா தத் வேத இதி ந வேத சஹா வேதம் அப்படிதான் போட்டுக்கணும் யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச இப்போ உடனே என் குரு சிஷ்யர்கள் போயிட்டாங்க இவன் சொன்ன உடனே குரு என்ன விட்டார் அடுத்த வார்த்தையை பேசலை இவன் இப்படி வாயை திறந்து சொன்னானோ இல்லையோ இப்படி சொன்ன உடனே நமக்கு முடிஞ்சு போச்சு ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு அவர் எழுந்து போயிட்டார் சிஷனும் போயிட்டான் அவர் நமஸ்காரம் பண்ணால் இவர் பாட்டுக்கு பிக்ஷிக்கு போய்ட்டார் அவன் தனியாக பிக்ஷிக்கு போயிட்டான் விஷயம் புரிஞ்சு போச்சு பிக்ஷைக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் எது ஒன்று வச்சு உங்களே எங்கே போனால் போயிட்டாங்க ரெண்டு பேரும் காணோம் போயிட்டாங்க உடனே உபனிஷத்து பார்த்துது ஆஹா என்ன குரு என்ன சிஷ்யன் எப்படி டீச்சிங் பார்த்துடா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறது உபனிஷத்து என்ன டீச்சிங் எப்படி பாடுங்க உபதேசம் நடந்தது நம்மளாம் முழிக்கிறோம் உபநிஷத்து வந்து ஒரே சந்தோஷத்தில் சொல்கிறது இதுதான் விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி உபனிஷத்து பேசுது எம தேத சாம்பிய மதசா அவிஞா விஞ்மவிஜம் எஸ் அமதம் தேத விஜானதா அவிஞ் அவிஜானதா விஜாத்தம் திரம தம் அவிஞ் தத்ம அவிஜானதாம் விஜாத்தப்படி ஃபுல் காண்ட்ரடிஷன் மாதிரி இருக்குது ஆனால் அற்புதமாக மெசேஜை கொடுத்துடுறது ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் பண்ணுறது வாக்கியங்களை இதுலேருந்து என்ன தெரிகிறது அனுபவத்தில் தெரிஞ்சிக்க முடிகிற விஷயத்தை போய் என்னத்துக்கு வாக்கியங்களை போட்டு குழப்புவானே இப்படி ஒரு வஸ்து இருக்குது அது உனக்குள்ளே தான் இருக்குது பேசாமல் சமத்தா கண்ணை மூடி தெரிஞ்சுக்கோ கோயிலுக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா என்னத்துக்கு இவ்வளோலாம் குழப்பவானே இந்த மாதிரி அது ஒன்று இருக்குது ஆத்மான்னு ஒன்று இருக்குது அது உனக்குள்ளே இருக்குது அதுதான் அது நீ வந்து நீ எப்படியே கஷ்டப்பட்டு கண்ணை மூடி தேடின்ண்டே அது அப்படியே தேடு அது வந்துடும் தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்படி வார்த்தைகளை எல்லாம் முரண்படுத்துறது மூலம் இதை விசாரம் பண்ணித்தான் தெரிஞ்சுக்க முடியும் வஸ்து சித்தி விசாரேன அத்தோவிச்சார்கவிய ஜிஜாசோராத்ம வஸ்துனா சமாசாத்தியதயா சிந்தும் குரும் பிரம்மவிது உத்தமம் விவேகச்சூடாம்னு சொல்கிறது அ வி விசார்த்தவிய ஆத் ஆத்மவா ஜிசோராமவாசோ அத்தோ விச்சார கர்த்திய ஜிஜாசுவானவன் தன்னுடைய ஆத்மாவை பற்றி விசாரம் பண்ண வேண்டும் எப்படி பண்ணணும்னா தயாசிம் ப்ரமவிதுமரும் சமாசாத்திய விசார கர்த்திய கருணையே கருணை கடலான பிரம்மத்தை அறிந்தவர்களில் தலசிறந்தவரான குருவை நாடி அவரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் சமாசாத்திய தயாசிந்து குரும் பிரம்மவித் உத்தமம் பிரம்மவித்து உத்தமம் குரு சமாசாத்திய நன்கு அவரை சார்ந்திருந்து தெரிஞ்சுக்கணும் சமாசாத்திய தயாசிந்து குரும் பிரம்மவித் உத்தமம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எதுக்கு சொல்கிறேன் விசாரம் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி வாக்கியங்களெல்லாம் போட்டிருக்கேன் இப்படிலாம் ஃபுல்லாக கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே சப்தங்கள்லாம் ஆனால் வந்து வச்சனங்களை வந்து ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கான்ட் ரிவீல் அப்சல்யூட் திங் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கான்ட் ரிவீல் அப்சல்யூட் திங் ஆபேக்ஷிகப்தாக ஆத்தியண்டிக வஸ்தும் வஸ்து வஸ்து ந போதையதி அப்படி சம்ஸ்கிருதத்தில் அப்படியே தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் சம்ஸ்கிருதத்தில் ஆபேட்சிகப்தாக வியாபாரிகப்தாக பாரமார்த்திகம் போதையிட்டும் நஷோதி முடியாது ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கான்ட்ரிவீல் அப்சல்யூட் திங் அப்போனா என்ன பண்ணுறதுன்னா வேர்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவாக இருக்குது அப்சல்யூட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுனா இஃப் யூ காண்ட்ரடிக்ட் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்சல்யூட் திங் நீ வந்து கான்ட்ரடிக் பண்ணி ஆனால் அது கிரமமாக சம்பிரதாயமாக கான்ட்ரடிக்ட் பண்ணணும் அந்த கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்கு சம்பிரதாயம் இருக்குது எப்படி கான்ட்ரடிக் பண்ணால் ஒரு விஷயம் புரியுமா அப்படி கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படி முரண்படுத்தினால் அதாவது வரையறைக்குட்பட்ட சொற்களால் வரையறுக்கப்பட முடியாத பரம்பொருளை விளக்கிவிட முடியாது வரையறுக்கப்பட்ட சொற்களை முரண்படுத்தினால் முறையாக முரண்படுத்தினால் வரையறுக்கப்பட முடியாத பொருளை விளக்கிவிட முடியும் விளங்க வைக்க முடியும் அதான் விஷயம் அதனால் எஸ்ய மதம் எஸ்ய அமதம் தஸ்ய மதம் எவனுக்கு அது அறியப்படவில்லையோ அவனுக்கு அவனுக்கு அது அறியப்பட்டது மதம்னு சொன்னால் அறியப்பட்டது எஸ்ய அமதம் தஸ்ய மதம் மத் எஸ்ய மதம் சகா நவேத எவனுக்கு அறியப்பட்டதோ முதல் என்னது எஸ் எவனுக்கு அறியப்படாததோ அவனுக்கு அது அறியப்பட்டது எவனுக்கு அது அறியப்பட்டதோ அவன் அதை அறியவில்லை நீங்கள் போட்டுக்கணும் எல்லாத்தையும் அந்த வரியை போட்டால் தான் சரி வரும் இந்த கர்மண்ய கர்ம மாதிரி தான் கர்மத்தில் அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ அகர்மத்தில் கர்மத்தை எவன் பார்க்கிறானோ மொட்டையாக நிறுத்தினா என்னது சொல்கிறது நம்ம வே போட்டுக்க வேண்டியிருக்கு என்ன ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ அஜ்ஞானியினுடைய அகர்மத்தில் அஜ்ஞானமாகிய கர்மத்தை எவன் பார்க்கிறானோ அப்படி போட்டால் தான் நமக்கு புரியறது அதே மாதிரி இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா எவன் அறியப்படு பொருளாக அறியவில்லையோ அவனுக்கு அது அறியப்பட்டது ஆத்மாவாகிய பிரம்மம் எவனுக்கு அறியப்படு பொருளாக அறியப்படவில்லையோ அவனுக்கு அது அறியப்பட்டது எவனுக்கு அறியப்படு பொருளாக அறியப்பட்டதோ அவனுக்கு அது அறியப்படாது திரும்பவும் அதையே விஜானதாம் அவிஜாதம் அவிஜானதாம் விஜாதம் அதேதான் அறிந்தவனுக்கு அறியப்படாதது அறியப்படாதவனுக்கு அறியப்பட்டது அப்படி போட்டு முடிச்சுடுது அப்போ இதோடு முடிஞ்சது இந்த வாக்கியம் இப்போ உபனிஷத்து ரொம்ப சந்தோஷமாக இதை சொல்கிறது நமக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது எவனுக்கு அது அறியப்படாததோ அவனுக்கு அறியப்பட்டது எவனுக்கு அறியப்பட்டதோ அவனுக்கு அறியப்படாதது அறியப்படாதவர்களுக்கு இங்கே ஏகவச்சனத்தில் இருந்தது பகுவச்சத்துக்கு போயிடுது அப்புறம் வந்து அறியப்பட அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதது அறியப்படாதவர்களுக்கு அது அறியப்பட்டது அப்படி சொல்லி முடிச்சு கொடுத்தோம் பிரம்மன் ஞானத்துக்கு பிரம்ம ஞானசியாபின் நான் விஷயங்கராச்சரியர் பிரம்மன் ஞானத்துக்கும் விஷயம் அல்ல ஞானத்துக்கும் விஷயம் அல்ல இதை பற்றின விஷயம் விசாரம் விஸ்தாரமாக இந்த வந்து நிஷ்டா ஞானஸ் யாபாரா கீதையில் அங்கே விளக்கமாக காணப்படுகிறது இந்த விளக்கத்தையெல்லாம் நம்ம மெதுவாக தான் படிக்கணும் இனி உபனிஷத் ரொம்ப அழகாக இப்படியே சொல்கிறீங்களே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் எப்படியாவது இந்த பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா சொல்லித்தரேன்னு சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப அத்துமான மந்திரம் நாழகால பாக்கிறோம் ஓ ஆயிரத்து மமானாணுமோ பலிந்திர மாஹம் ப்ரமியம் மாமாோத் அனராமரா தமையுமா ரி ஓம் ஈரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவஹா திணாமூர்த்தே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தைஎன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷாஷா ஹரி ஓ